صل على على على على محمد آل محمد كما அவன் தோதர் அலஹி வசல்லாம் அவர்கள் மீது அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மர்ணித்துவிட்ட முஸ்லிம்கள் பெருவினால் வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாகும் அல்லாஹ் அல் குரானிலே இருபத்தி அத்தியாயத்தின் எட்டாவது வருஷத்திலே கூடுகின்றார் وَمِنَ الْنَّاسِ مَنْ يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ إِلْ وَلَا هُدَى وَلَا كِتَابٍ مُنِيرٌ منظر قلل لئي سلر اللَّهُ لِي وَدَيَتِّلْ أَرِيُو إِلَّا مَلُمْ نَيْرُوَ لِي إِلَّا مَلُمْ தெளிவாக வழிகாட்டக்கூடிய வேதம் இல்லாமலும் அவர்கள் விவாதிக்கின்றார்கள் தர்க்கிக்கின்றார்கள் அதாவது அல்லாவுடைய விடயத்தில் நாம் தர்க்கிக்கும் போது அது பற்றி பிறருடன் நாம் கதைப்பதென்றால் அல்லாவுடைய வீனை பற்றி தெளிவு இருக்க வேண்டும் அதேபோன்று பிறரோடு பிறரை சத்தியத்தின்பால் நாம் அழைப்பதாக இருந்தால் தெளிவான ஒரு நேர்வழியிலே நாம் இருக்க வேண்டும் பின்பற்றி நடத்தக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு வேதம் என்னிடம் இருக்க வேண்டும் இவ்வாறு இல்லாத நிலையில் யாரெல்லாம் அல்லாஹுடைய தீனிலே இருப்பதாகவும் அல்லாவுடைய தீனை பிறரோடு சர்பிக்கின்றார்களோ அவர்களை பிழையான வழியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய நிலையை பற்றி அல்லா தெளிவுபடுத்துகின்றான் நெருவடியிலே இருக்கின்ற ஒரு கூட்டம் அதனை தாமம் பின்பற்றி பிறருக்கு அதனை பிரச்சாரம் செய்ய வேண்டும் அவ்வாறு பிரச்சாரம் செய்கின்ற தெளிவாக வழிகாட்டக்கூடிய ஒரு வேதம் அவர்களிடம் இதுதான் என்று தெளிவாக இருக்க வேண்டும் நதி அழகி சதாத் அவர்களுக்கு அல்கோர்ட்டு அதற்கு விளக்கமான தெளிவு என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டது தெளிவான ஒரு கொள்கை அதுதல் அவர்களுக்கு இருந்தது அவர்களோடு இருந்த அன்றைய ஜமாத்து முஸ்லிம்காணப்பட்டது முஸ்லிம்களாக இருந்து சென்று விட்டவர்கள் குறிப்பாக உம்மத் ஈசா நபியுடைய உம்மத் இந்த இருசாராரம் அடைய தெளிவான நேர்வழி காட்டக்கூடிய வேதத்தை அதிலே கூட்டலும் குறைத்தலுமாக செய்து சிலவை மறைத்து சிலவை எடுத்து சொல்லி இப்படி தெளிவான ஒரு வழிகாட்டக்கூடிய வேதம் அவர்களிடம் இருக்கவில்லை அதே போன்று அல்லாவுடன் இருந்து வந்த நேர்வழியை பின்பற்றி தெளிவான பாதையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாகவும் அவர்கள் இருக்கவில்லை அனைத்துக்கும் மேலாக அல்லாஹுடைய வேதம் பற்றி தெளிவான அறிவு அவர்களுக்கு இருக்கவில்லை ஆனால் அவர்களும் நேர்வழியில் இருப்பதாக முஸ்லிம்களாக அவர்கள் தர்கித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களை குறை கூறும் அல்லாஹ் என்ற அத்தியாயத்தின் இன்றைய உபதேசத்தில் நாம் நினைவூட்ட விரும்புவது என்னவென்றால் ஒரு காலத்திலே அல்லாஹுடைய வீணில் இருந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் காலத்தில் யூதர்கள் எனப்படக்கூடிய அந்த சமூகம் மோசா நபியோடு சேர்ந்து அவர்களது வழிகாட்டலிலே அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள் மரணத்திற்கு பிறகு அவர்கள் வேதத்தை வீணாக்கி வலிகேட்டிலே சென்று விட்டார்கள் அதன் பிறகு ஈசா அழைவுலாம் அவர்கள் வந்து மீண்டும் ஒரு முறை ஜமா அத்து முஸ்லிமீனை கட்டி எதிர்ப்பு கொண்டார்கள் தெளிவான வேதத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி நேர்வழியில் இருந்து கொண்டு அல்லாவுடைய வேகத்தை பற்றி தெளிவான ஞானத்தோடு அவர்கள் மக்களோடு மக்களுக்கு அந்த சத்தியத்தை சொன்னார்கள் அதனை எதிர்த்து நிற்பவர்களோடு அவர்கள் தற்கிட்டார்கள் அந்த சத்தியத்திற்காக வாழ்த்தார்கள் சில காலங்களின் பின்னால் அவர்கள் உருவாக்கி அந்த சமூகமும் வீணாகி விடுகின்றதை நாசமாகி விடுகின்றது அதன் பிறகு அவர்கள் அல்லாவுடமிருந்து வேதத்தையும் ஞானத்தையும் பெற்று ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு வேதம் நேர்வழி அல்லாவுடைய தீனை பற்றிய தெளிவான அறிவு இந்த மூன்றையும் வைத்துக் கொண்டு நவி அடைய சலாத்து இஸ்லாம் அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் அழைப்பு விடுத்து ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டு சொன்னார்கள் இந்த சமூகம் எழுபத்தி மூன்றாக பிரிந்துவிடும் மிக அதிகமான எழு பிரிவுகள் நரவின்பால் செல்லக்கூடியதாகவும் வலிகேட்டின்பால் அழைக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்று சொன்னார்கள் எனவே நேர்வழியில் இருக்கின்ற ஒரு சமூகம் காலப்போக்கிலே வலிகேட்டிலே சென்று விடுகின்றது இவ்வாறு நேரான வழியில் ஒரு கூட்டம் வலிகேட்டிலே செல்லுவதற்கு என்ன காரணம் மூன்று வழிகளில் நேர்வதில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வலிகேட்டில் எட்டுச் செல்லப்படுகின்றது மூன்று வழிகளில் மூன்று சாரார் நேர்வதில் இருக்கக்கூடிய மக்களை வலிவெடுத்து விடுகின்றார்கள் இதனை தபால் தாலியன்களில் ஒருவரான அப்துல்லா அபாரக் என்ற அறிஞர் மிக மிக அழகாக சொல்லிக்காட்டுகின்றார் இந்த ஜீனை நாசமாக்கூடியவர்கள் மூன்று சாராரை தவிர வேறு என்ன வழியில்தான் இந்த தீன் நாசமாகின்றது என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள் ஒன்றோ கெட்ட அரசர்கள் மக்களை நிர்வகிக்கக்கூடிய அரசர்கள் கெட்டவர்களாக மாறிவிடுகின்ற போது அவர்கள் இந்த ஜீனை நாசமாக்கி விடுகின்றார்கள் இரண்டாவது சாரார் கெட்ட உளமாக்கல் அல்லாஹ் தந்த நேர்வழியை மக்களுக்கு தெளிவாக ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டியவர்கள் அதிலே கூடுதல் குறைத்தல்கள் செய்து அதிலே மாற்றங்கள் செய்து சுய கருத்துக்களை சொல்லி இப்படி வேதத்தை தூய்மையாக எடுத்துச் சொல்வதற்கு பதிலாக அந்த வேதத்திலே தில்லுமுள்ளு செய்யக்கூடிய கெட்ட அறிஞர்கள் மூன்றாவது சாரார் வீணை பற்றிய அறிவு இல்லாமல் அவர்கள் நினைத்தவாறு இபாதத்துக்களை செய்ய ஆரம்பித்து அல்லாவுடைய வேதத்திலிருந்து தீனை எடுத்துச் செல்ல வேண்டிய அவர்கள் வெறும் கனவுகளும் இப்படியான வார்த்தைகளை கொண்டு சரீரத்துக்கு அப்பாற்பட்டதை சொல்லி வழிவடுக்கின்ற மூன்றாவது சாரார் என்று அவர் காட்டுகின்றார் இதனை விரிவாக விளக்கமாக எட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த எப்படி நாசமாத்துகின்றனர் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார் அநீதம் இழைக்கக்கூடிய அரசர்கள் ஆட்சியாளர்கள் இன்று நவீன அரசியல் முறை வந்திருக்கின்றது எதுவாக இருந்தாலும் மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இவர்கள் அல்லாவுடைய சரியத்துக்கு பதிலாக அதற்கு முரணான சட்டதிருத்தங்களை உருவாக்குகின்றார்கள் அந்த சட்டதிருத்தங்களை கொண்டு மக்களை ஆட்சி செய்கின்றார்கள் அல்லாவுடைய தீர்ப்புகளை விட தூதருடைய தீர்ப்பை விட அவர்கள் உருவாக்கிய தீர்ப்பை அவர்கள் முற்படுத்துகின்றார்கள் இவர்கள் தான் அந்த கெட்ட ஆட்சியாளர்கள் இப்படியான ஒரு சாரா நாசமாக்கிவிடுகின்றார்கள் என்பது அரசியல் வரைக்கும் சட்டங்களை கொண்ட அனைத்து துறைகளையும் அடக்கிய ஒரு வழிகாட்டலாகும் அல்லாருடைய சட்டங்கள் ஆட்சி முறைகளிலும் காணப்படுகின்றது அந்த சட்டங்களுக்கு மாற்றமான சட்டங்களை இயற்றி ஆட்சி செய்வோர் அல்லாவுடைய அதிகாரத்தில் இருந்து ஒரு பங்கை எடுத்துக் கொள்ளுகின்றார்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்கின்றார்கள் வரியிலே மக்களையும் அழைத்து ஆட்சி அதிகாரத்திலே மக்களை இணை கொண்டு சென்று தீனை நாசமாக்கி விடுகின்றார்கள் என்று அவர் விவரிக்கின்றார் இரண்டாவது சாரார் கெட்ட உளமாக்கல் இவர்கள் அல்லாவுடைய சரீரத்தை விட்டு கடந்து செல்லுகின்றார்கள் எப்படி அவர்கள் சொந்த கருத்துக்களை மார்க்கமாக ஆற்றுகின்றார்கள் என்ற பெயரிலே தூதர் ஹராமாக்கியை ஹலால் ஆக்குகின்றார்கள் அல்லாவும் அவர்கள் ஹராமாக்குகின்றார்கள் வீணிலே பேணப்பட வேண்டியவைகளை அவற்றிற்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் அதனை ஒதுக்கி விடுகின்றார்கள் வீணிலே அனுமதிக்கப்பட்ட பொதுவாக விடப்பட்ட விடயங்களை அவற்றிற்கு மார்த்த சட்டங்களை உருவாக்குகின்றார்கள் பொதுவாக சொன்ன சட்டங்களிலே அதனை குறிப்பான ஒரு விடயத்திற்கு சொல்லப்பட்ட சட்டத்தை அதனை அதிகப்படுத்தி விரிவுபடுத்தி விடுகின்றார்கள் இப்படி தங்களுடைய சொந்த கருத்துக்கள் அடிப்படையிலே இவர்கள் மார்க்கத்தின் சரியத்துக்கு பகாரமாக மார்க்கத்தை மாற்றி தங்களுடைய கருத்தை சரியத்தாக மாற்றுகின்றார்கள் இவர்கள் கெட்ட உளமாக்கல் அல்லாவுடைய சாரார் அல்லாவுடைய இவர்கள் தமக்கு கசு கிடைக்கின்றது என்று சொல்வார்கள் எல்லாம் வருகின்றது என்று சொல்வார்கள் ஞானத்தின் மூலம் கண்டறிந்த உண்மைகள் என்று சொல்வார்கள் இப்படி தூண்ட அல்லா அனுமதிக்காத சரியத்துக்களை இவர்கள் உருவாக்குவார்கள் இவர்களுடைய மனோ இச்சை சொல்லக்கூடியவற்றை மார்க்கமாக ஆக்குவார்கள் இப்படி இவர்கள் தீனுடைய அறிவு இல்லாமல் தங்களுடைய மனோ இச்சை சொல்லக்கூடியவற்றை இவர்களுக்கு கனவுகளிலே அல்லது வேறு ரூபங்களிலே வந்து சொல்லக்கூடியவற்றை இவைதான் இஸ்லாமத்தின் உள்ரங்கமான உண்மைகள் என்று சொல்லி மக்களை கெடுத்து விடுவார்கள் என்று இன்னும் விரிவாக சொல்லுகின்றார்கள் இது முக்கியமான ஒரு உண்மை அல்லாவுடைய தீன் அது வழி மட்டும்தான் என்பதை உணர்ந்தவர்கள் கூட அதன் பின்னால் கெட்ட உளமாக்கலாக மாறி விடுகின்றார்கள் ஆட்சி அதிகாரமுள்ளவர்கள் கெட்ட ஆட்சியாளராக அமைதியாக ஆட்சியாளராக மாறிவிடுகின்றார்கள் இதை எதுவுமே இல்லாதவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சிறந்த அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் போன்று தோற்றத்திலும் புது புது அவர்களுடைய மக்களில் ஒதுங்கி இருந்து காடுகளிலே அல்லது சில சில ஆசிரமங்களை அமைத்து அல்லாவோடு நெருக்கமான உறவு கொண்டவர்கள் போன்று காண்பல்லாவுடைய சதீரத்துக்கு அப்பாடு இந்த மனிதர்களை அழைத்துச் செல்கின்றார்கள் இவ்வாறு சாரார் இந்த மூன்று சாராரை தவிர அல்லாஹுடைய தீனம் தீனை நாசமாக்கூடியவர்கள் யார் என்று அப்துல்லா முபாரக் என்ற மேற்படிங்களில் உள்ள அறிஞர் கேட்கின்றார் இதே போன்று பல அறிஞர்கள் இந்த உண்மையை எமக்கு தெளிவுபடுத்திருக்கின்றார்கள் நடைமுறையிலும் நாம் காணக்கூடிய உண்மை ஒன்று இன்றும் கூட நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை கொண்டு அல்லாவுடைய பூமி ஆட்சி செய்யப்பட வேண்டும் ஆனால் உலகிலே ஒரு நாடு கூட படைத்தவனுடைய சட்டத்திட்டங்களை கொண்டு ஆட்சி செய்வதற்கு பதிலாக தாமாக சட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அல்லாவுடைய சட்டத்தோடு முரண்படக்கூடிய சட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே மக்களை ஆட்சேகின்றார்கள் சட்டத்தோடு அவை முரண்படுகின்ற அவற்றை கொண்டு ஆட்சேகின்றார்கள் இணை வைக்கை அவர்களும் செய்து மக்களையும் அந்த வழியிலே அழைத்துச் செல்கின்றார்கள் அடுத்த அவர்கள் இன்னும் பயங்கரமானவர்கள் அல்லாவுடைய தீனுடைய அவுடமாக்கல் என்ற பெயரில் அல்லது சில மக்களுக்கு அவர்கள் தலைவர்கள் என்ற பெயரிலே அல்லாவுடைய சரீயத்திற்கு பகரமாக அதற்கு முரணான சட்டழுத்தங்களை சொல்லுகின்றார்கள் ஒன்றோ சொந்த சொந்த கூற்றாக சொல்லுகின்றார்கள் கிளாஸின் அடிப்படையிலே இதுதான் முடிவு என்று சொல்லுகின்றார்கள் அல்லாவுடைய சரீத்துக்கு நேர் முரணானது அல்லாவுடைய சரியத்திலே ஹராரானது ஹராமாக்குகின்றார்கள் ஹராமானதை அலாராக்குகின்றார்கள் இப்படி அல்லாவுடைய சரீரத்துக்கு அப்பால் தாங்களும் சென்று தங்களை நம்புகின்ற மக்களையும் தாங்கள் உளமாக்கல் என்ற ரீதியிலே அவர்கள் சீர்க்கிலே அழைத்துச் செல்கின்றார்கள் அடுத்தாவிலே இதன் அடுத்த பகுதியை தெளிவுபடுத்துகின்ற الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان خير الكلام كلام الله وخير الهادي هادي محمد وشره الامور مشفاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار ما بعد الله ودي تيمنا ديني كدك كودر اول مودل صارار அல்லாவுடைய சட்டங்கள் அல்லாத சட்டங்களை கொண்டு மக்களை ஆட்சியக்கூடிய அரசர்கள் இதனை ஆரம்ப காலத்திலும் நாம் பார்க்க இன்றைய உலகிலும் நாம் காணுகின்றோம் இஸ்லாமிய நாடுகள் என ஏறக்குறை ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றன ஒரு நாட்டிலாவது புறானையும் சுண்ணாவையும் வைத்து அதற்கு முரணில்லாத ஆட்சி ஒரு ஆட்சியை கூட நாம் காண முடியாத நிலையில் இருக்கின்றோம் எனவே இவர்கள் அரசியலிலே அநீகமான அரசியல் முறைகள் ஆட்சியிலே அல்லாவுடைய சட்டத்திற்கு முரணான அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு முரண்பட்ட சட்ட கொண்டு ஆட்சி செய்கின்றார்கள் ஆனால் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டு இது ஒரு சாரார் மற்றொரு சாரார் நான்கு மதுரபுகள் என்ற அடிப்படையிலே குறிப்பாக நான்கு இமாம்களுடைய பெயரால் முஸ்லிம் என்று சொல்லுகின்ற எமது சமூகத்தில் மிக பரவலாக காணப்படுகின்றது நூற்றிக்கு தொண்ணூறு இந்த மதுரபுகள் என்ற சுருக்கிலே மூழ்கி இருக்கின்றார்கள் அதுவும் போதாது என்று தற்காலத்திலே புரான் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற உளமாக்கள் இவர்களும் அந்த கெட்ட உளமாக்களுடைய பட்டியலே இணைந்து விடுகின்றார்கள் புறானும் சுண்ணாவும் நேரடியாக சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை மாற்றி அவற்றை மருத புகழாக நான்கு மருத புகழ் எப்படி புரபலியமாகி மக்களை சுருக்கின்பால் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ சுருக்கான வழியிலே அழைத்து அது இல்லாத ஒருவர் முஸ்லீமாகவே இருக்க முடியாது என்ற ஒரு மாயையை ஏற்படுத்தி இருக்கின்றார்களோ இவ்வாறான ஒரு மோசமான நிலை இருக்கின்ற சமூகத்தில் இன்னும் அல்லாவுடைய வகையை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற பிரச்சாரத்தின் மூலம் மீண்டும் இந்த கெட்ட உளமாக்கல் இந்த பிரச்சாரத்துக்கு மத்தியிலே நுழைந்து அல்லாவுடைய சட்டத்துக்கு முரணான சட்டங்களை இவர்களும் உருவாக்குகின்றார்கள் ஒரு உதாரணம் செல்லுவதென்றால் ஒரு ஆணையும் அதிசையும் மட்டும் பின்பற்றுகின்றோம் அதனை கொண்டு வழிங்காற்றுகின்றோம் என்று மக்களை ஏமாற்றுகின்ற நவீன உளமாட்களில் ஒருவர் தன்யமிக்க அல்லா அல் குரானிலே நாம் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இந்த தீனை நாம் பின்பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டும் அந்த பிரச்சாரத்தின் போது இந்த தீனை பொய்ப்பிக்கின்றவர்களோடு அழகிய தெளிவான ஆதாரங்களைக் கொண்டு அவர்கள என்று அல்பவான கட்டல்கின்றான்த்துகின்றோம்ோணம் செல்ல நாங்கள் ஜமாத்தா இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளும் இஸ்லாத்திற்காக விவாதம் நடத்துவது ஹராம் என்று மிக தெளிவாக சொல்லி ஒரு கொப்ரான நிலைக்கு இவர் செல்கின்றார் இது ஒரு உதாரணம் மட்டும்தான் இதுபோன்று நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் சமூகத்தை திருத்துவதற்காக வந்த உளமாக்கல் குரான் சுண்ணாவை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற உளமாக்கல் ஏனைய உளமாக்கல் அடிப்படையிலேயே மதுரவிலே அவர்கள் கத்தனையிலே வளர்ந்தவர்கள் வடிவேட்டிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை சீர்திருத்தம் செய்ய வந்த உளமாக்கல் அல்லாவுடைய இந்த சட்டங்களை அப்புறான் அசுண்ணா என்ற வரம்பில் இருந்து மீறிச் சென்று அதனோடு நேரடியாக முரண்படக்கூடிய சட்டங்களை உருவாக்குகின்றார்கள் அல்லாவுடைய சரியத்திற்கு வெளியிலே சென்று மக்களையும் வெளியிலே அழைத்துச் செல்கின்றார்கள் இந்த உளமாக்கல் இவர்கள் இந்த நாசமாக்கிய இரண்டாவது சாரார் மூன்றாவது ஒரு சாரார் இவர்கள் தூவிகள் அதிகமான நல்லமல்களை செய்யக்கூடியவர்கள் மக்களை அனைவரையும் விட அல்லாஹை பயந்தவர்கள் என்று ஒரு சாரார் உருவாகி இருக்கின்றார்கள் இவர்கள் இன்று மட்டும் உருவாகியவர்கள் இல்லை இவர்கள் நபி அழகி சலாத்துவ சலாம் அவர்களுக்கு பின்னைய காலங்களிலே எப்போதெல்லாம் இந்த வழிகேடு ஆரம்பித்ததோ அது இன்று வரைக்கும் இத்தகைய கூட்டத்தினரை நாம் பார்க்கின்றோம் வெளித் தோற்றங்களை இஸ்லாம் சொல்லாத தோற்றங்களை இஸ்லாமிய தோற்றமாக அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள் மக்கள் என்று ஒதுங்கி சென்று விதம் என்ற பெயரிலே ஒதுங்கிக் கொள்வார்கள் நபி அவர்கள் உருவாக்கிய அந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஒருவராவது இப்படி இந்த பெயரோடு சமூகத்தில் இருந்து ஒதுங்கி இருந்து மரத்தடிகளிலிருந்து அவர்கள் ஏமாற்றக்கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டு யாராவது ஒருவர் நான் அல்லாஹுடைய வழி என்று சொன்னார்களா நடிகர்கள் அவ்வாறான ஒரு வழியை உருவாக்கினார்களா சிந்திக்க வேண்டும் உண்மை என்னவென்றால் மார்க்க அறிவு இல்லாமல் தாங்களும் வழிக மக்களை பியான வழியிலே அழைத்துச் செல்லுகின்றார்கள் அதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அவர்களுக்கு இதுலாம் ஒரு வகையான உறுப்பு ஏற்படுகின்றது அவர்களுக்கு கசுப்பு வருகின்றது அவர்கள் மார்க்கத்தின் உள்ரங்க விடயங்களை அறிந்தவர்கள் என்றெல்லாம்ய சோதனைகள் செய்து அவர்களின் வலிகேட்டிலே சென்று மக்களின் வலி அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இது நாம் மட்டும் சொல்லுகின்ற விடயம் அல்ல நாம் மேலே சுட்டிக்காட்டிய அதாவது எட்நூறு வட்டங்களுக்கு முன்னர் வாழ்ந்த அறிஞர் மிக தெளிவாக அவர் சொல்லுகின்றார் மூன்று இப்படித்தான் அல்லாவுடைய வரம்புகளை கடந்து சென்று இந்த தீரை நாசமாக்கி விட்டார்கள் என்று சொல்லுங்க எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒன்று அல்லாவுடைய சட்டங்களுக்கு முரணாக சட்டம் ஆட்சி செய்கின்ற அனைவருமே அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய கட்சியிலே ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் அல்லாவுடைய கட்சியை வலிமையாத்துகின்ற அல்லாவுடைய வேதத்தை கொண்டு வழிவாக்கூடிய ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் முதலிலே மனதில் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று அந்த வலிவேடர்களினுடைய நிலையில் இருந்து நாம் அதுக்கு முரணாக நேர்வழியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நாம் ஆகிவிட வேண்டும் மூன்று விடயங்களே அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒன்று வீரை பற்றி அறிவில்லாமல் அவர்கள் வாதிக்கின்றார்கள் இந்த நிலையிலே உண்மையான ஒரு முஸ்லீம் ஆகிவிடக்கூடாது நேர்வழி இதுதான் என்பதை அறிந்து அந்த நேர்வழியில் இல்லாத நிலையில் அவர்கள் தர்கிக்கின்றார்கள் இந்த நிலையிலும் நாம் ஆகிவிடக்கூடாது மூன்றாவது நேர்வழி காட்டக்கூடிய ஒரு கொள்கை என்னிடம் தெளிவாக இருக்க வேண்டும் அது இல்லாத நிலையில் கொண்டு நாம் வாதிக்க கூடாது எனவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தீனை பற்றிய அறிவு எங்களுக்கு அடிப்படை அறிவு குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய அறிவை ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும் ஆடுங்கள் விரிவான முழுமையான அறிவை தாமும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தக்கூடிய தாழ்வு இருக்க வேண்டும் அந்த தாழ்வு எதன் மூலம் நிரூபணமாகும் என்றால் இந்த சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு ஆயுமாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னால் இதுதான் சத்தியம் என்பதை நிரூபிப்பதற்கு தயாராக அவர்கள் இருப்பார்கள் அந்த நிலையில இருக்க வேண்டும் இரண்டாவது அவர்கள் அவர்கள் நேர்வழியில் இருக்கின்றார்கள் என்பதற்கு தெளிவான சான்றுகள் இருக்க வேண்டும் சுன்னா ஒளியிலே எது நேர்வழி என அறிந்து அந்த நேர்வழிக்கு ஏற்ப தங்களை மாற்றிக் வேண்டும் முழுமையாக அதற்கு உடன்படுகின்ற விதத்தில் அவர்கள் இருக்க வேண்டும் நேர்வழியிலே இருக்க வேண்டும் இரண்டாவது அம்சம் மூன்றாவது அம்சம் எங்களுக்கு என தெளிவான ஒரு கொள்கை இருக்க வேண்டும் வகி மட்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அதில் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது நேர்வரையிலே நாம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக அல்லாஹுடைய சட்டங்களை வரம்புகளை ஒருவன் கடற்பான் என்றால் அவன் சுருக்கான கூட்டத்திலே சென்று விடுவான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே பின்னால் சென்றுவிடக் நாசமா உலமாக்கல் அவுடைய தங்களுடைய சுய கருத்துக்கள் தங்களுடைய தாங்கள் அனைவரும் சேர்ந்து எடுக்கின்ற இதுமா என்ற முடிவு இப்படியான எந்த ஒரு வழியிலும் கெட்ட உளமாக்கல் எங்களை சுருக்கிலே கொண்டு சென்று விடாது சரியத்துக்கு வெளியிலே கொண்டு சென்று விடாது நாம் கவனமாக இருக்க வேண்டும் எனவே பொரான் என்ற சரியாவிற்கு உள்ளே இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதன் பின்னால் என்னை வழிவடுப்பது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூன்றாவது மார்க்க அறிவில்லாமல் வெளித் நாம் அல்லாவுக்குள் நெருக்கமானவர்கள் என்று யாரெல்லாம் காண்பிக்கின்றார்களோ பொரான் சுண்ணாவிலிருந்து ஆதாரம் காட்டுவதற்கு பதிவாக கசுப் மூலமாக கிடைத்திருக்கின்றது என்றெல்லாம் ஏமாற்றும் அளவுக்கு மார்க்கத்திலே நாம் தெளிவில்லாமல் இருந்துவிடக்கூடாது நபி அவர்களுடைய சமூகத்தில் இல்லாத இந்த வழிமார்கள் என்ற ஒரு மார்க்கத்தின் பெயரால் ஏமாற்றுகின்ற பேர் வழிகளுடைய வழிகளிலே நாம் சிக்கி வலிகத்திலே சென்றுவிடக்கூடாது இந்த மூன்று சாராறும் மார்க்கத்தை நாசமாக்கி விட்டவர்கள் இதனை நடைமுறையிலும் நாம் காணுகின்றோம் எனவே இந்த மூன்று சாராறு என்றும் பாதுகாத்து மார்க்கத்தை பற்றிய அறிவை நாம் தேட வேண்டும் அதே எது சத்தியம் என்று நாம் காண்கின்றோமோ அந்த சத்தியத்திலே நாம் இணைந்து விட வேண்டும் மூன்றாவது அந்த சத்தியத்தை கொண்டு மக்களோடு நாம் தர்கிப்பதென்றால் தெளிவான அந்த அறிவை கொண்டு எங்களிடம் இருக்கின்ற அந்த மூலாதாரம் ஒளி அதாவது ஒளி தரக்கூடிய எனவே இந்த மூன்று தீனை கெடுக்கக்கூடிய சாராவிலும் இருந்து எங்களை பாதுகாத்து நேர்வழியிலே தூய்மையோடு முக்கியமாக வாழ்ந்து நாம் மர்ணிக்க வேண்டும் அந்த ஒன்று மட்டுமே மறுமையிலே எங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வெற்றி பெறக்கூடிய தூய்மையோடு வாழ்ந்து மன்னித்த முசுங்களாக மன்னிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக அப்போலோ ஹாதா தகவல் முஸ்ல்மான்